அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இப்ப நாம உறவு நலம் அப்படிங்கிற தலைப்பில் விருந்தோம்பல் அதை நாம் பார்க்க போகிறோம் ஐந்து முக்கிய கடமைகளுள் நடுநாயகமாக இருப்பது விருந்தோம்பல் தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் இந்த ஐந்தில் மூணாவது குரட்பாது பார்த்தது இல்வாழ்க்க இந்த ஐந்தில் நடுநாயகமாக விளங்குவது விருந்து வேதம் சொல்லியது அதிச்சி தேவோபவ என்று சொல்லியது இல்லறத்தினுடைய சிறப்பே விருந்தோம்பல்ல தான் இருக்கு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு நாம் படிக்கப் போகிறோம் இல்லறத்தினுடைய தலையாய கடமை பண்பு இது ஐம்புலத்தாறு என்று குறிப்பிடப்பட்ட ஐவகை கடமைகளுள் இல்லறத்தாருக்கு திருவள்ளுவெருமான் இதனை மட்டுமே ஓர் அதிகாரம் முழுவதும் தெரிவிப்பது என்பதே இதனுடைய முக்கியத்துவத்தை சிறப்பை மேன்மையை நமக்கு நன்கு உணர்த்துகிறது அன்பை வளர்க்கின்ற கணவனும் மனைவியும் இணைந்து மற்றவர்களை உபசரிப்பதே விருந்து எனப்படும் எனவே அன்புடைமை அதிகாரத்திற்கு பின்னால் விருந்தோம்பல் என்கின்ற இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது விருந்தோம்பலை பற்றி வேதங்களில் மிக விரிவாகவும் சிறப்பாகவும் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன பழங்காலத்திய பாரத மக்கள் உணவுப் பொருளை விற்பதை மாபெரும் தீவினையாக கருதினர் பாவச்செயலாக கருதினர் என்பது இத்திகாசங்களிலும் புராணங்களிலும் எண்ணற்ற அறநூல்களிலும் காணப்படுகிறது தாய் தந்தையை தெய்வமாகக் கருதி வழிபடு ஆசிரியரை தெய்வமாகக் கருதி வழிபடு விருந்தினரை தெய்வமாக கருதி வழிபடு தைத்திரிய உபநிஷத் அன்போடு ஆணையிடுகிறது தாயையும் தந்தையையும் தெய்வமாகக் கருதக்கூடிய பண்பு உடையவனாக நீ இருப்பாயாக ஆசிரியரை தெய்வமாகக் கருதக்கூடிய பண்புடையவனாக நீ இருப்பாயாக வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை தெய்வமாகக் கருதக்கூடிய பண்புடையவனாக நீ இருப்பாயாக என்றே தைத்திரிய உபநிஷத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்திய மக்களெல்லாம் புனித தலங்களுக்கு கால்நடையாக யாத்திரை போனார்கள் அதை முக்கியமான கடமையாக கருதினார்கள் இந்த பாரத தேசத்தை பிரதக்ஷணம் பண்ணுறதையே ஒரு புண்ணிய கர்மாவாக நினைத்தார்கள் ராமேஸ்வரத்திலேருந்து காசிக்கு போகிறது காசியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வர்றது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஜனங்கள் யாத்திரை பண்ணி நாடும் நகரமும் மற்றொரு கோயிலும் தேடி திரிந்து கடவுளென்று வழிபட்டு கடவுளையெல்லாம் வழிபட்டு நீராடி புனித நீராடி தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை அடைய வேண்டும் பிறவியினுடைய நோக்கம் இறைவனை உணர்வது என்று வாழ்ந்தார்கள் அப்படி போகின்ற மக்கள் அங்கெல்லாம் உணவு இருக்காது அதாவது உணவு சாலைகள்னு கிடையாது வீடுகள்லேயே எல்லாரும் கொடுப்பார்கள் இந்த நாட்டு மக்களுடைய பண்பு அப்படி இருந்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து பல காலத்திற்கு முன்னாலே இந்த நாட்டுக்கு யாத்திரையாக வந்த பெரியவர்களெல்லாம் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் யுவான் சுவாங் போன்றவர்களெலாம் அப்படி ஆங்காங்கே இருக்கிற மக்களே வீட்டிற்கு வெளியே வந்து விருந்தினர்களை வரவேற்று வாருங்கள் என்று சொல்லி உணவும் உரையிடமும் தங்குவதற்கு சிறிய எளிமையான ஒரு இருப்பிடம் அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இவற்றையெல்லாம் அன்போடு வழங்கச் சொல்கிறது வேதம் வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு இருக்க இடம் இல்லை என்று சொல்லாதே அவர்களுக்கு நீ எழுக்க இடம் கொடுத்தால் மட்டும் போதாது நீனும் உணவும் அவர்களுக்கு நீ அளிக்க கடமைப்பட்டிருக்கிறாய் இது உன்னுடைய பொறுப்பு என்று வேதங்கள் நமக்கு சொல்கின்றன சுயநலமற்ற பொதுநல வாழ்க்கை இது ஆசிய மக்களுக்கே உரிய இந்த சிறப்பான பண்பை பிற பகுதி மக்கள் அறிந்து வியந்து போற்றுகின்றார்கள் சுயநலம் மிகவும் மேலோங்கி வருகின்ற இந்த காலத்திலும் நம்மையும் அறியாமல் நம்மிடத்தில் இப்பண்பு விளங்கி வருகிறது என்று சொன்னால் அது மிகைப்படாது விருந்தோம்பலினுடைய ஆழத்தை இதன் வாயிலாக நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் கண்ணுக்கு தெரிவதால் இதற்கு நம்முடைய மதத்திலே மதிப்பு இருக்கிறது கடவுள் வழிபாட்டை காட்டிலும் பித்திருக்களுடைய வழிபாட்டை காட்டிலும் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது என்பது நாத்திகர்களால் கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது காரணம் என்னவென்றால் இது கண்ணுக்கு தெரிவதாக அமைவதால் ஆனால் இதுக்கு கண்ணுக்கு தெரியாத பலன்களும் உண்டு என்பதும் முக்கியமான ஒரு உண்மை அதை நன்றாக நாம் உணர வேண்டும் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்